யர் தமிடையத்திலே துவக்கத்தில் இந்த ஸ்லோகத்தை அருளி செய்துள்ளார் தயை பகவானுடைய முக்கியமான ஒரு பண்பு அவனுடைய குணம் இந்த தயாசதகம் பிரபந்தமே ஏழுமலையப்பன் திருவேங்கடமுடையானை குறித்து பாடப்பட்டதுல என்ன கருத்தை வெளியிடுகிறார் திருவேங்கடமனுடைய பெருமானை நாம் அனைவரும் அண்டி வணங்குகிறோம் ஆசிரியிக்கிறோம் அந்த ஸ்லோகத்துக்கு பொருள் பார்ப்போம் பிரபத்தியே தங்கிரி பிராயகா அந்த திருவேங்கடமாகிற மலையை வணங்குகிறேன் ஸ்ரீனிவாச அனுகம்பையா பெருமானுடைய தயையே வடிவெடுத்திருக்கும் மலைய வணங்குகிறேன் பிரபத்ய தங்கிருந்தா ஸ்ரீனிவாச அனுகம்பையா இஷுசார்த்தியா சர்க்கராயுதம் கரும்பு கரும்பிலிருந்து சர்க்கரை எடுக்கிறோம் சர்க்கரையை பாகாக காய்ச்சுகிறோம் வெள்ளம் கெட்டுகிறது இத பல தடவை நாமும் பார்த்திருக்கோம் தெரிவிக்கிறார் சீனிவாச பெருமாள் இருந்தார் அவர் கரும்போல அவரிடத்திலே ஆலையிலே இழுத்து நன்கு பிழிந்து கருப்பன் சாட்சை எடுத்தோம் கரும்பு நல்லா தான் இருக்கும் கட்டப்படணும் கரும்ப நல்லா பிழிஞ்சு சாறு எடுத்துட்டோம் கருப்பஞ்சாறை சுலகமா குடிச்சிட்டு போயலாம் ஆனா கருப்பஞ்சாறை எவ்வளவு நாள் வச்சா நன்னா இருக்கும் ஈ எரும்பு முக்கியம் சீக்கிரத்துல வீணா ஆகையாலே கருப்பன் சாட்சையே ஆலையில கொடுத்து கெட்டி கல்கண்டாக சக்கரையாக மாத்தி வச்சுட்டா எவ்வளவு நாளைக்கு வேணா கெடாம இருக்கு முடியும் அப்ப மூணு விஷயம் சாரு கல்கண்டி சர்க்கரை கட்டி கரும்பே நல்லது கஷ்டப்படுவோம் சாராச்சுட்டோம் சாரு ரொம்ப சுலபமா சாப்பிட்டு ஆனா ரொம்ப நாளைக்கு வைக்க முடியாது சக்கரையா கல்கண்டாச்சுட்டோம் அதே போல கரும்ப போலத்தான் ஏழுமலையப்பன் சீனிவாச பெருமாள் வெங்கடேஷ பெருமாள் அன்பேற்படுத்தவை பக்தி உண்டாவதற்கு வை எனக்கு வெங்கடேஷ பெருமானத் தவிர வேறு நாசன் கிடையாது உலகுக்கெல்லாம் கலியுகத்துக்கு தெய்வமாக திருவேங்கடமுடையான் காட்சி கொடுக்கிறார் அவர்தான் கரும்பு போன்று இனியவர் ஆனாலும் திருவேங்கடமுடையான தினப்படி போய் கரும்பு சாப்பிட்டுட்டு வரணும்னா நடக்கிற காரியமா ஆண்டுக்கொரு தடவை திருமலை யாத்திரை போறோம் திருப்பதியில போய் பெருமாளை சேவிச்சிட்டு வரணும்னாலே போரும் போர்னு இருக்கு ஜனவரி ஒன்னாம் தேதியானா அங்க இருக்கிறது வருஷப்பரப்புனா அந்த இடத்துல இருக்கிறது எனக்கு பிறந்த அந்த இடத்துல போய் இருக்கிறது கல்யாண நாள்னா திருப்பதியில் இருக்கிறது இத போல வழக்கங்கள் வச்சுருக்காள் அப்ப ஆண்டுக்கு ஒரு முறைன்னு வச்சு நடுவோம் ஆனா பெருமானே கரும்பு ஆண்டு நாம அப்படிதான் இருக்கு ஏன்னா கரும்பு சாப்பிடறது கூட பொங்கல் பண்டிகை வரைச்சே அன்னைக்கு கரும்பு சாப்பிட்டு தேசிகன் திருவேங்கடத்துக்கு போய் பெருமாளை சேவிக்கிறதும் வருஷத்துக்கு ஒரு முறைதான் இருக்கு கரும்ப சாப்பிடுறதும் வருஷத்துக்கு ஒரு முறைதான் வச்சுருக்கோம் யோசிச்சு பார்த்தா இது முடியாது தினப்படியே சீனிவாசனை சேவிச்சா தினப்படி கரும்பு சாப்பிடணும்னா அது கஷ்டம் பல்லெல்லாம் வலிக்கும் அதனால கரும்பாரா புரிஞ்சுடுவோம் அது ஏன் தெரியுமா திருவேங்கடவனே கரும்பு வைத்துக் கொண்டால் அவனுடைய தயை என்னும் குணம்தான் சாதி திருமாவளத்தில் எத்தனை அனைத்து ஜீவராசிகளும் நன்கொடுக்க வேண்டும் என்று தயாளுவாக இருக்கிறார் தயை கருதாது பிறர் நலத்தை கருதி பிறர் துன்பம் பொறுக்க மாட்டாமல் ஊடோடி வந்து உதவ தூண்டும் பண்பு அதுதான் தயை தயை தயினால் சுவார்த்தத்தை இருக்கக்கூடாது தன் பயன் இருக்கக்கூடாது பரார்த்தத்தை இருக்க வேண்டும் பயனுக்காகவே இருக்கணும் நாமும்டத்துல நாளைக்கு வேற கான்ட்ராக்ட அதுவும் தய ஆகாது யாரொருத்தர் நமக்கு எந்த நல்லதும் பண்ணினதில்லையோ நாளைக்கும் பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்கவில்லையோ அவரை குறித்து காட்டப்படும் பேரன்பு அவருக்கு செய்யப்படும் உதவி அதை தூண்டுவதுதான் தயை அது பெருமான இருக்கு அப்ப திருவேங்கடவனுடைய சக்கரையாட்டம் இருந்தா எப்பவும் சாத்துக்கலாம் அதே போல சீனிவாசத்தனுடைய தய இருக்கே அந்த தய கெட்டிப்பட்டு தான் ஏழு மலையாக கல்கண்ட போல இருக்கிறதான் அப்ப கரும்பு கரும்பு சாரு கல்கண்டு கட்டி சர்க்கரை அதே போல திருவேங்கடவன் சீனிவாச பெருமாள் அவனுடைய தயை திருமலை ஏழு மலை எவ்வளவு ஆச்சரியமா உருவப்படுத்தி சொல்லிருக்கார் அப்ப திருவேங்கடவனாலே அவனுடைய தயைதான் மிக மிக முக்கியம் பகவானுக்கு எத்தனையோ குணங்கள் இருந்தாலும் தயாளுவாய் அனைத்து ஜீவராசிகளிடத்திலையும் நன்மன் நினைத்து அனைவருக்கும் உதவுகிறாரோ இல்லையோ அந்த தய நம்ம எல்லாரிடத்திலையும் வர வேண்டும் இப்ப நாம பார்க்க போற கேள்வியும் பதிலும் அந்த தையை பற்றியேதான் யக்ஷன் தர்மபுத்திரே கேட்கும் தொண்ணூத்தி நாலாவது கேள்வி அசாது கீதிருஷா ஸ்மிருத்தா அசாது எப்படிப்பட்டவனாக சொல்லப்படுகிறான் சாது எப்படிப்பட்டவன் கீழே இப்ப கேட்கிறார் சாது யாருன்னு சுருட்டியில் எல்லா ஜீவராசிகளுக்கு நன்மை நினைப்பவன் சாது இப்ப கேள்வி யார் அசாது சாது ஜீவராசிகளுக்கு நல்லது நினைக்கிறவர் அசாது சட்டுன்னு நம்ம உடனே என்ன சொல்லுவோம்னா ஜீவராசிகளுக்கு தீமன் நினைக்கிறவர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம் ஒருத்தர் இடத்துல தயையே இல்லை கிருப இல்லை கருணை இல்லை அனுகம்பா இல்லை என்றால் அவன் சாதுவாவது இல்லை தய இருக்கணும் அந்த உள்ளத்துல ஈரம் இல்லாத பொறுத்தினால் சாதுன்னு கொண்டாடுவார்கள் அப்ப அசாது தயையில்லாமல் போய்விட்டால் அசாது சாது எல்லா ஜீவராசிகளுக்கு நன்மை நினைத்தால் அவன் சாதுவாக போகிறான் வால்மீகி மகவான் நாரதர பார்த்து ராமாயணத்தனுடைய தொடக்கம் பதினாறு கேள்விகள் கேட்டிருக்கார் கோன்பஸ்தின் தாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீத்யவான் தர்மஜ கிருத்த சத்திய வாக்கியோ திருடவிரத சாரித்ரேண கோயுக்தர்வூதேஷு கோஷித அனைத்து ஜீவராசிகளிடத்திலையும் சிதத்தை நினைப்பவன் யார் ராமனே என்று நாரதர் பதில் சொல்லுகிறார் அப்ப எல்லாருக்கும் நன்மை நினைப்பவன் சாது எல்லாரிடத்திலும் தய காட்டாமல் உள்ளத்தில் தய இல்லாமல் அவன் அசாது யார சாதுன்னு இப்ப ஒரு உதாரணம் எடுத்துப்போம் யார அசாதுன்னு உதாரணம் எடுத்துப்போம் விபீஷணன் சாது எல்லா ஜீவராசிகளும் நன்னார்க்கணும் நினைத்தான் நினைத்தானா கூட பிறந்த அண்ணன் ராவணனை விட்டுட்டு வந்துட்டானே அவனை எப்படி சாதுன்னு சொல்லலாமான்னா சொல்றாளே விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சசேஷ்டி தகா விபீஷணன் பரம தார்மிகன் தர்மம் அறிந்தவன் அவனுக்கு அரக்கர்களுக்கு தீய பண்பு கிடையாது விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டி தகா ராமனேத ஒத்துக்கொள்கிறார் விபீஷணன் ராக்கசனாக ஒரு நாளும் எண்ணியதில்லை அவனுக்கு அங்க தன்மை இல்லையே எல்லாரும் நன்னார்க்கணுங்கிற எண்ணம் இருந்தது அப்படிங்கறத எங்க பார்த்தா தெரிஞ்சுக்கிறான் தெரியுமா தன் அண்ணனுக்கு உபதேசிக்கிறான் ரமணா ராமனிடத்தில் தவறுழைக்காதே அபசாரப்படாதே சீதாதேவியை கொண்டு போய் திரும்ப ராமனிடத்திலேயே சமர்ப்பித்து விடலாம் எத்தனையோ நல்வார்த்தைகள் எடுத்து சொன்னான் பார்த்தான் சாம தான பேதம் மூனையும் பிரயோகப்படுத்திட்டான் அண்ணன் தரத்தினாலே தண்டத்தை பிரயோகப்படுத்த கூடாது தண்டம்னா சண்டையிடுதல் அடித்து பணியை வைத்தல் அதான் அவன் செய்யல பண்ணான் தானத்தையும் பண்ணான் பேதத்தையும் பண்ண முயற்சித்தான் இந்த மூணுமே பலிக்கவில்லை வால்மீகி தெரிவிக்கிறார் அவன் சொல்லும் போதே நல்ல வார்த்தை தான் சொன்னான் ராமன் உயர்ந்தவன் ராவணன் கோபித்துக் கொண்டான் அப்புறம் விபீஷணன் ராவணா ராமனுடைய ஓர் குரங்கு வந்து இங்க படுத்துன போதாதா அவனுடைய கோபக்கனலை நம்மால தாங்க முடியாது ராமேதிசாக வாயுசமான வேகாக வஜ்ராயுதத்தவத்த ஆயுதங்கள் ராமனிடத்தில் உண்டு அவனுடைய விடு சீத்தையங்க இருக்க வேண்டாம் திரும்ப கொண்டு போய் கொடு ராவணன் கேட்கல அப்புறம் சொல்லக்கூடாதத விபீஷணன் பேசுகிறான் இந்த சீத்தை இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து பார்க்கிறேன் ராவணா நரி உலையிடுறது பறவைகள்லாம் அப்பிரதக் கஷணமாக சுத்தி சுத்தி வருது ஆகாசத்திலேருந்து கொல்லிக்கட்டையா விடறது ரத்த ஆறு ஓடுறது அவ வந்தே கெட்டுப்படும் காலடி வைத்தா வீடு வாழும் சில பேர் வந்துட்டு போனாள்னா அவளுடைய பாக்கியமோ இன்னமோ இருக்கிறது நமக்கு சேர்ந்து போயிடும் இந்த சீத்த இங்க வந்ததுல ஊருக்கே நாசம் மகாலட்சுமி வந்தா ஊர் எல்லா விதத்திலயும் வாழணும் ஆனா நேர் எதிர்த்து பேசிட்டு தான் யாருமே மகாலட்சுமியை பத்தி இப்படி பேசவே மாட்டார்கள் லட்சுமி வந்த நாள்ல இருந்து லங்கைய கட்டுப்படுத்து அப்படின்னு நம்ம ஆனாலும் விபீஷணன் தைரியமா சொல்லுகிறான் எதற்கென்றால் எப்படியாவது ராவணன் வாழ வைக்கணும் ராமனிடத்தில் இவன் வாழ மாட்டான் இத்தனை நல்லனத்தோட பேசுகிறான் அப்ப அவனிடத்திலே அந்த ஜீவராசியும் நன்னா இருக்கணும் என்ன அப்ப தய இருந்தது அர்த்தம் அதான் யார் திட்டத்தை நோக்குகிறானோ அவன் சாதுன்னு சொல்லிட்டான் சுனிவிட்டம்ஹிதம் வாக்கியம் உத்தவந்தம் விபீஷணம் அப்ரவீத் பருஷம் வாக்கியம் ராவணஹா காலசோதித்தா என்ன பண்றது அந்த ராவணன் காலதேவனாலே தூண்டப்பட்டவனாய் விபீஷணன் சொன்ன எந்த வார்த்தையும் அவன் காதல ஏறல ஏறாததோட இல்லை கூட பிறந்த தந்தியாச்சேன்னு பார்த்துட்டு விட்டுருக்கணும் ஒல்லியூ அவனை ஓங்கி தன் காலாலே எட்டி உதைத்து குலபாம்சனம் நீ வந்து குலத்துக்கு கோடரி பிறந்தாய் இந்த நாட்டில் இராகே வெளியே போ தாசவச்ச அவமானித்த ஒரு தாசனை போல அவமானம் செய்யப்பட்டு விபீஷனன் வெளியேற்றப்பட்டான் அப்ப நேரம் இடத்துல சொல்லு தம்பின்னு பார்த்திருந்தாலும் இருக்கலாம் நல்லத எடுத்து சொன்னோன்னு பார்த்தாலும் தயை காட்டிருக்கலாம் ஆனா ரெண்டையுமே செய்யாமல் அவனை காலால எட்டி உதச்சு தள்ளிவிட்டார் அப்ப ராவணனிடத்தில் தய இல்லாமல் போயிட்டு அசாதுவானான் விபீஷணனிடத்தில் அனைவரும் வாழ வேண்டும்ங்கிற தய இருந்தது பேர் சாது ஞானத்துக்குறவதாந்தேசிகன் ரொம்ப ஆச்சரியமான கருத்து சொல்றார் பகவானிடத்தில் அதீத அறிவு உள்ளது அனைத்தையும் தெரிந்து கொள்ளும் ஞானம் அதீத சக்தி சிரமம் உள்ளது ஐஸ்வர்யம் உள்ளது பலம் உள்ளது எல்லா சரி விருஷகிரி கிரகமேதி குணாக தோஷா பவேயுகூ ஆனா இந்த பெருமானிடத்தில் அனைத்து குணங்களும் குற்றங்களாக போயிருக்கும் அதிர்ச்சியா இருக்கு இல்லையா அதப்படி பெருமானிடத்தில் இருக்கிற ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் இதெல்லாம் எவ்வளவு வசந்தியான பண்புகள் அவைகள்லாம் குற்றமுடையவையாக ஆகியிருக்கும் தேசிகன் தெரிவிக்கிறார் கிரகமேதி குணாக திருவேங்கடமுடையானுடைய இந்த குணங்கள் எல்லாம் ஓர் குணம் மட்டும் கூட இல்லாமல் போயிருந்தால் இவை அத்தனையின் தோஷங்களாக இருக்கும் இது குணங்களாக இருக்காது ராவணன் கற்று இருக்கிறான் சக்தி இல்லையா பிரம்மாவை தபஸ் பண்ணி அவரை நேர கொண்டு வந்து நிறுத்தி வரம் வாங்குற அளவுக்கு சக்தி சாகாவரம் பெற்றிருக்கிறான் இரண்டு கசிபுவுக்கு இரண்யாக்சனுக்கு ராவணனுக்கு இவளுக்கெல்லாம் ஞானத்திலேயோ சக்தியிலேயோ பலத்திலையோ குறவே இல்லை ஐஷத்துல குறைவில எத்தனையோ சொத்துக்கு அதிபதி தான் பண்புகளும் ஒரு குடத்து பாலிலே விஷமிட்டா போலே அனைத்தும் வீணே போய்விட்டான் அப்ப தயங்கிறது எத்தனையோ பணக்காரர்களை சக்தி உடையவர்களை அறிவாளிகளை நாம் பார்க்கிறோம் அவர்களையும் சான்றோர்களையும் எது வேறுபடுத்தி காட்டும் தயைங்கிற அது ஒரு பண்பு பெருமான மட்டும் இந்த தய இல்லேன்னு வச்சுப்போம் அப்ப என்ன ஆகும்னு பார்ப்போமா தய இல்லாதனால ராவணன் என்ன பாடு பொடுச்சுட்டான்னு பார்த்தோம் ராவணன் கூட கொஞ்சம் சமாளிச்சு விடலாம் ஏன்னா அவன் படைத்தவன் அல்லன் அவனுக்கு சரீரம் கிடையாது எல்லாருக்குள்ளும் ராவணன் இருப்பதில்லை உரைவதில்லை அவனானைப்படி லோகம் செல்வதும் அப்படி இருக்கிறவனிடத்திலேயே தய இல்லேன்னு இந்த பாடு லோகம் பட்டதே இப்ப பகவான் இடத்துல இல்லாம போயிடுதுன்னு வச்சுப்போம் அப்ப என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க அவருக்கு அறிவு அபாரமா இருக்கா கூடவே தய இருக்கிறதுனாலே என்னுடைய பாபங்களை கண்டுகொள்ளாம போறார் இல்ல அவருக்கு இருக்கிற அறிவுக்கு நான் நூத்து நூத்து மூலையில மூலையில பண்ணிருக்கிற சின்ன சின்ன பாபத்தை கூட சரியா புரிஞ்சிட்டு தண்டனை கொடுக்குறேன் அவருக்கும் அறிவு அதிகம் அவருக்கு தண்டனம் கொடுக்கற சக்தியும் அதிகம் கேள்வி கேட்கறதுக்கும் ஆள் கிடையாது அப்ப குறுக்க தயங்குறது ஒண்ணு நின்று அதனால என் குற்றங்கள் எல்லாத்தையும் பார்க்காத இருக்கார் அதனால என்னை கைவிடாமல் இருக்கிறார் தய இல்லாமல் பெருமாட்ட சக்தி ஞானம் பலம் இது மட்டும்தான் இருந்திருந்ததுனால் நாம எல்லாம் போற கதி எது ராவணனை விட மோசமா போயிருக்கும் சிசுபாலனை மோசமா போயிருக்கும் கம்சனை மோசமா போயிருக்கும் அப்ப இவர்கள்லாம் ஏன் ராவணனாகவும் சிசுபாலனாகவும் கம்சனாகவும் ஆனார்கள் தய இல்லாம அறிவும் சக்தியும் இருந்தபடியால் பகவான் ஏன் பகவானாக இருக்கிறான் தயையோடு அறிவும் சக்தியும் இருந்தபடியால் அப்ப தயைங்கறதா டிஃபரன்ஷியேட்டிங் இவர்களை அவர்களையும் எது பிரித்து கொடுக்கிறது சாதுவையும் அசாது கொடுக்கும் சாது இருக்க வேண்டும் எல்லா ஜீவராசிகளும் நன்கிருக்க வேணும் என்று நினைக்கிறான் அசாதுனால் தய அச்சவனாக வாழ்கிறான் அதனாலதான் அசாதுகு நிர்தயா ஸ்மிருத்தகான்னு சாதித்தார் அப்ப இன்னூத்தனை குறித்து நன்மை நினைத்து இன்னூத்தனுக்கு உதவி செய்வதற்கு ஓடினோம் என்னால் அதை தூண்டும் குணத்தைத்தான் அதை தயா என் சொல்லுகிறார்கள் அதே விஷயத்தை பார்த்தார் ராமன பற்றி வால்மீகி பகவான் தெரிவித்தார் நாரதர் எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்புடையவன் ராமனே அத அந்த பிரஜைகளே சொல்ற அயோத்தியில வாழறவா சொல்றா எங்க வீட்டுல என்ன கஷ்டம் வந்தாலும் எங்களுக்கு முன்னாடி ராமன் தான் அழிவு எங்க வீட்டுல என்ன இன்பம் வந்தாலும் எங்களுக்கு முன்னாடி ராமன் தான் சிரிக்கிறார் எங்க ஒத்தர் குடும்பத்தின் பேரிலும் குடும்பத்தில் இருக்கிற ஒத்தொத்தர் பேரிலும் என்ன தயை தெரியுமா ராமனுக்கு நாமும் வாழ உண்டு அப்போ ஒருத்தன் எல்லா ஜீவராசிகளும் நன்னார்க்கணும் நினைத்தால் அவன் சாது அவன்தான் வைஷ்ணவர்களுக்குள் சிறந்தவன் அவன்தான் பக்தர்களுக்குள் சிறந்தவன் பகவானுக்கு பிரியமானவன் அவ்வண்ணன் இல்லாமல் தய இல்லாமல் ஒருத்தர் இருந்தால் அவர் அசாது என்ன இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் பதில் பார்த்திருக்கோம் மேலும் பார்ப்போம் நமஸ்காரம் இந்த உங்கள் எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும் அனுப்பவும் தினந்தோறும் இந்த ஆடியோ ப்ராட்காஸ்டை கேட்டு மகிழவும்